அன்பு வணக்கங்கள் அறிவோம் தலைக்காக மங்களூரில் இருந்து ஒண்ணு கவனிச்சியா என்ன இந்த கத்திரிக்கோளை அப்போ இந்த கத்திரிக்கோளை யாரு கண்டுபிடிச்சாங்க சொல்லு எகிப்தியர்கள் தானே கத்திரிக்கோல நாம வந்து பல விஷயங்களுக்கு யூஸ் பண்றோம் அதாவது குழந்தைகளுக்கான கத்திரிக்கோல அப்புறம் வந்து டாக்டர்கள் வலது கை பழக்கம் உள்ளவங்களுக்கும் இடது கை பழக்கம் உள்ளவங்களுக்குமே தனித்தனியா சிசர்ஸ் இருக்குல்ல இருக்கு இருக்கு சரியா சொல்லு பேப்பர்ஸ் கட் பண்றதுக்கு தான் நாம வந்து மெயினா கத்தரிக்கோல வந்து யூஸ் பண்ணுவோம். இப்டி தான் நம்ம போஸ்டேஜ் ஸ்டாம்ப் கட் பண்றதுக்கு முதல்ல கத்தரிக்கோல தான் யூஸ் பண்ணাங்க. எப்படி அது கரெக்ட்டா நம்ம லாஸ்ட் வீக் பேசின இடத்துக்கு வந்துட்டீங்களே. அப்டி தான் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்பை எப்படி நாம பிழிச்சு எடுக்கிறதுங்கறத பத்தி தான் நாம இந்த வாரம் வந்து பேசுவோம். ஓகே சொல்லுங்களே. radically bien ran ei hiceулечениеiesen também. impose находidamenteς... 100% work death stamp fall horseshoe wish. 足立刻feldes realised, over the vlog about destiny and his last book is a membership... okay okay okay alone many stamps have essaوي out memorized and prints along. answer to no whyjemبrás Detrás of業ınıocar Zahlen. இப்படி எடைகளை விட்டு விட்டு பிரிண்ட் செஞ்ச ஸ்டாம்ப்பை போஸ்ட் ஆபீஸ்க்கு அனுப்புவாங்க. அங்க வந்து ஸ்டாம்ப்பை வந்து கத்தரிக்கோலால கட் பண்ணி சேல் பண்ணிடுவாங்க. அப்ப அந்த கத்தரிக்கோலால கட் பண்ணும்போது ரொம்ப டைம் ஆகும்ல? சரியா சொன்னே. انا கட் பண்ணும்போது அத பார்த்து வரை கட் பண்ணனோல இல்லேட்டி அதனோட இமேஜ் எல்லாம் டேமேஜ் ஆயிரும்ல? ஆமா மாகாகும். அதான் வந்து 1840ல நடந்துது. போஸ்ட் ஆபீஸ் கவுண்டர்ல றதுக்கு வந்து அப்ப என்ன கொண்டு வந்தாங்க வந்து வந்து பிரச்சு அது எப்படி? அது வந்து ஒவ்வொரு ஸ்டாம்ப பிரிண்ட் செய்யும் போதே அந்த போட்டுருவாங்க அங்க இந்த தொலை மேல மடிச்சு ஸ்டாம்பு குடுத்துருவாங்க இதனால ஆபிசர்ஸுக்கு வந்து வேலையும் சுலபமா முடிஞ்சது அப்புறம் ஸ்டாம்புக்கும் வந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் கொடுக்க முடிஞ்சது இதுக்கு பேர் தான் அதாவது யார் கொண்டு வந்தாங்க கொண்டு வந்தாங்க ஆனா அக்டோபர் கவர்மெண்ட் யூஸ் பண்ற ரெவின்யூ ஸ்டாம்புக்கு தான் கொண்டு வந்தாங்க அப்புறம் குறைஞ்சபட்சம் இருக்கும்போது இருக்கும் ஒவ்வொரு ஸ்டாம்புக்கும் ஒவ்வொரு தொலைகள் வேறுபடும் இதுல ரெண்டு வகையான பிரபரேஷன் வந்து இருக்கு ஒரு ஸ்டாம்ப சுத்தி இருக்கிற தொலைகள் வந்து கரெக்டா இருக்கும் கார்னர் எங்கேயுமே தொலைகள் வந்து ஒண்ணு மேல ஒன்னு கிராஸ் ஆகவே ஆகாது ஆனா லைன் பிரபரேஷன்ல பாத்தீங்கன்னா கார் இருக்கொலைகள் பிரிண்ட் செய்யும் போதே இதன மாதிரி ஸ்டாம்ப் வந்து பிரிண்ட் பண்ணிருவாங்க அதுக்கு வந்து இப்படிப்பட்ட ஸ்டாம்ப் கூட இருக்கு வித்தியாசமா இருக்கேன் போதும் கம்மு கூட போடணும் இல்ல ரொம்ப சூப்பரா இருக்கு இதே இந்த அடுத்த வாரலைய பத்தி பேல